நீங்கள் நடுநிலையாக இருங்கள் நீங்கள் உறுதியாக இருங்கள் உங்களில் ஒருவர் தன் செயலால் தப்பித்துவிட முடியாது என அறிந்து கொள்ளுங்கள் என்று கூறினார்கள் இறை அவர்களே நீங்களும் தப்பிக்க முடியாதா என்று நபி தோழர்கள் கேட்டனர் அல்லாஹ தன் அருளால் கருணையால் என்னை அரவணைத்து கொண்டாலே தவிர நானும் தப்பிக்க முடியாது என்று நபி சொல்லாஹு அலிஹிவசம் அவர்கள் கூறினார்கள் முஸ்லிம் இரண்டு எட்டு ஒன்று